நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலு ஆசனவாய் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் முதல்ல எதனால இது வருதுன்னு பார்க்கலாம் குடல்ல புழுக்கள் இருக்கிறதுனால வெளியில இருக்கக்கூடிய பாக்டீரியா அமீபா போன்ற கிருமிகளாலேயும் தான் இந்த ஆசனவாய் அரிப்பு ஏற்படுது இதை நம்ம வீட்டில இருக்கிற எளிய மருந்தை வச்சே குணப்படுத்திக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் தேங்கெண்ணெய் நம்ம தேங்கண்ணை இந்த இரவு தூங்கும் போது முன் அந்த ஆசனம் வாயில் தடை வச்சிட்டு தூங்கினோன்னா அரிப்பு நீங்கிடும் குடல் புழுக்களும் வெளியில் வந்துடும் என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்